நிலையாக இந்த மாயானது சம்பந்தப்படுத்தது என்று சொல்லி அடுத்தது தமம் மாயை மோகம் உடன் அவித்தை பொய்யுருவி என்னும் நன்னும் இவை மாயா மஞ்சகமாகும் என அறிஞர் நவாரு சித்தத்தில் விளங்குகின்ற மாயையும் மோகமும் அவித்தையும் மித்தியாசோருவு என்றும் பொருந்தான் என்ற இவற்றை மாயையினுடைய ஐந்து பெயர்களாம் என்று பண்டிதர் கூறுவர் அங்கே அசத்தியனவருக்கு அதை அடிச்சிடும் தேவையில்லை அதாவது அதை பத்தி இந்த கருத்தை பத்தி அடுத்த பாட்டில் வளர்க்கிறார் அவ்வளவு இந்த பாட்டில் நீதன மறை திருத்தமயலாகி அவலக திறத்திற்கெல்லாம் மே உ காரணமாகி மாயை விபரீத ஞானம் விளைத்து மோகம் ஓவ உணர்வழி தவித்தை சத்தின் வேறாகி பொய்யுரியாகும் வீவிலா மாயை அதற்கிரு தருமம் சங்கோஷ விகாசம் என்றான் முன்பாடுல சொல்லப்பட்ட அந்த கடைசிலம் மாயிக்கு ஐந்து சொன்னாரில்லை உயிரிது மாயை பஞ்சகம் மாயா பஞ்சகம் சொன்னாரே அது விளக்காது இல்லை மாயா பஞ்சகம்னா மாயுடைய ஐந்து விவகாரங்கள் அதை நிகழ்தான் சொல்றாரு ஜீவசேதனம் மறைத்து தமம் அந்த மாயினது சிதாபாசம் என்னும் ஜீவசேதனத்தை உள்ளபடி விளங்காமல் மறைத்திறால் தமம் என்றும் இப்பும் போட்டுக்கணும் தமம் என்றும் தமம் என்ன பண்ணது மறைக்கிறது நான் பிரம்மசேதன் என்பதை மறைக்குது பத்தாம் மவன் நான் பத்தாம் இல்லை என்று சொல்றானே அப்படி போல இதுதான் தமமன் வேறு அடுத்தது அயல் ஆகி அவ்வுலகிற்கு எல்லாம் தனக்கு வேறாக தோன்றுகின்ற பலவிதங்களான உலகங்களுக்கு எல்லாம் மிக காரணமாகி மாயை பொருந்திய பரிணாமிபாதான காரணமாக இருக்கிறால் மாய என்று சொல்லப்படுவதுதான் உலகத்திற்கு உபாதார காரணமா இருக்கிறது மாயு மாயா யாச மாயை மாயா யா யாது விசாரித்த இல்லாமல் போகிறது அது மாயன்னு பேர் விசாரித்து இருக்கிறது அது மாயை உணர்வு ஓவ அழித்து அவித்தை நான் புரமாயிருக்கின்றேன் என்ற தத்துவ ஞானத்தால் ஆத்மாவில் என்றும் நீங்கி அழிவதால் அவித்தியான புடனும் வித்யனா நாசமாவது அவித்தேன் பெயர்கள் தத்துவம் வந்து நாசம் அடைஞ்சிடும் அது வரைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கு அதான் பிரமில்லை விளங்கவில்லை சொல்லிட்டு இருக்கிறது மாயாபஞ்சத்தில் இதை ஒன்றும் சத்தில் வேறாகி பொய்யுரிவி ஆகும் சேவ பிரத்திற்கு வேற இருபம் என்று சொல்லப்படும் பொய்ருவிசம் வீவு இல்லாத மாய அதற்கு சங்கோஷ விகாசம் என்று இரு தர்மம் ஆம் இதோட மாயா பஞ்சகத்தை விளக்கியாச்சு அடுத்த பிரசங்கம் சொல்லி அதுக்கு அடுத்த பாட்டிலிருந்து விளக்க போறார் தத்துவ ஞானம் உண்டாகும் அளவும் நாசம் மாயைக்கு ஒழுங்குதல் விரிதல் என்கின்ற இரண்டு தர்மங்கள் உண்டு சங்கோஷம்னா சுருங்கம் விகாசம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா வெக்கம்னு அர்த்தம் வெக்கம் பண்றாங்க மனசு அர்த்தம் வெக்கம்னா சிறுபயம் அர்த்தம் ஒன்று தின்ன பயம் அது வெக்கமன் போயிடும் சங்கோஷம் சுருக்கம் விகாசம் விரிவு அது விகாசம் வந்தது விரிப்படுத்துறது ஆறு வரைக்கும் இருக்கும் இது மாயா பஞ்சகம் என்று சொல்லி சந்தோஷம் அடுத்த பாட்டு விருந்த போடம் ஓவியங்கள் போல திகழ்த்தி குவி தொடுக்கும் விதமே போல மாயையும் தன் வி காச தருமத்தினால் அகிலம் காட்டி பரந்தவைகள்ஷ தருமத்தால் அடக்குமென பகர்வர் மாயைக்கு இருந்த குணம் இரண்டு என்னவென்றே மாயின் ஒடுங்கி விரியும் இருகுணங்கள் இதன்பொருள் படம் விரிந்த ஓவியங்கள் பல திகழ்த்தி குவித்து ஒழுக்கும் விதமே போல சித்திர படமானது தான் விடுதலால் சித்திரகங்கள் பலவற்றை விளங்க காட்டி சுருங்குதலால் மறைத்துக் கொள்கின்ற வகையினை போல் சித்திரங்கள் எழுதுனா ஒரு வத்திரம் இருக்கு அதை மடை கொச்சிட்டோம்னா தெரியாது விரிச்சகம் எல்லாம் தெரியிறது அதில் வீடு வாசல் காடு மரங்கள் மட்டைகள் எல்லாம் தெரிகிறது சித்திரங்கள் அப்படி போல அறந்தை தருவ மாயையும் தன் விகாச தர்மத்தினால் அகிலம் காட்டி ஜீவருக்கு துன்பம் தருகின்ற மாயையும் தனது விடுதலாகிய தர்மத்தால் பிரபஞ்சம் அனைத்தையும் விளங்கக் காட்டி சங்கோசர்மத்தால் தன் சுருங்குதலாகிய தர்மத்தால் பரந்தவைகள் அடக்கும் என பகர்வரும் நாவரவு அடிவமாக விருந்துள்ள அப்பிரபஞ்சம் அனைத்தையும் தனக்குள் மறைத்துக் கொள்ளும் என பண்டிதர்களியஞானிகள் பகர்வர்கள் மாயைக்கு இருந்த குணம் இன்னும் அம்மாயை நடத்தி பொருந்திய குணங்கள் சுதந்திரமும் என்ன இரண்டு உல சுதந்திரம் இல்லாத சுதந்திர தன்மையும் என்று இருவித குணங்கள் இருக்கின்றன இந்த ரெண்டு குணங்களை பற்றி அடுத்த வாழ சொல்ல பொதுருவ பொருளின் வேறாகிய ஒரு தோன்றல் செய்யாமையால் உளாதில் சுதந்திரம் ஒரு சேதலன் அன்பால் உய்யாத ஜீவாதி ஆக்குதலால் சுதந்திரமும் உலகுமாயை மெய்யான தளதென்றல் விசும் வளர்வோல் இல்லை விளம்பல் என்றே சுதந்திரமின்மை சுதந்திரம் அப்படின்னு போட்டா தலைப்பது என்ன தலைப்பு பற்றியும் விளக்குறார் இதுல சுதந்திரத்தை பற்றியும் சுதந்திர இன்மையை பற்றியும் பாட்டில் சொல்ற பொருள் பொய் ஆகிய சத்துருவ பொருளின் பெயராகி மாது மித்தியா வடிவமாய் சத்ருபிரமத்தின் வேறாக ஒரு பொருளாய் தோன்றல் செய்யாமையால் ஏழு சுதந்திரம் உள்ளது தான் ஒரு வஸ்துவாக தோன்றாமையால் சுதந்திரம் இன்மை உடையதாம் அதாவது பொய்யாக இருக்கிறது மட்டுமல்ல பிரம்மத்தோடு சம்பந்தம் பட்டாதா அதுக்கு விவகாரம் சம்பந்தம் பட சுதந்திரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனா சுதந்திரம் இல்லையான்னு சொல்லுவாங்க சான்றாய ஒரு சேத நம்பால் உயிராத ஜீவாதி ஆக்குதலால் சுதந்திரம் உள்ளது சர்வசாட்சியா இருக்கின்ற ஒப்பற்ற பிரம்மத்திலத்தில் விசாரத்தில் பிடைத்தல் இல்லாத ஜீவரேஸ்வர ஜகத்தை உண்டாக்குதலால் சுதந்திரம் உடையதான் சம்பந்தம் ஏற்பட்டவுடனே ஜீவசகத்தை உண்டாக்குது மாய உண்டாகும் மாயில என்ன பிரபஞ்சம் கிடையாது இது அப்படி உண்டாக்கூடிய பரிணாம யோகதி இருக்கு அது பரிணாமம் கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறது அவரு அவரு பரிணாமம் செய்ய முடியாது மயக்கி போக்கில் விட்டு ஒழுங்கு டிராபிக் போலீஸ் நாலு சந்திகளை நிக்கிறார் ஒருத்தர் வண்டிகளை போ அதிகாரம் செய்ய அதிகாரம் கிடையாது இப்ப என்ன பண்றது அப்படியா சரி இப்படி போ அப்படி போகணும் கை காட்டி ஒழுங்குபடுத்துறது வந்து அவருக்கு ஏக்கப்படணும் சொல்ல அதிகாரம் கிடையாது ஒண்ணு கிடையாது ஒழுங்குபடுத்துறைய ஒழுங்குபடுத்துனால ஒழுங்கா போவது வருது அப்படி போல ஈஸ்வரன் ஒழுங்குபடுத்துறதுதான் அதான் மயந்திரம் சொல்றது போவாது கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற கதவு சொல்லுவான் இந்த வச்சு எத்தனையோ இந்த காரண பரம்பரையா சொல்றது உண்டு முதல் முதல்ல சக்தி தோணிச்சாராம் சக்தி பரம்பரைக்காரங்க சொல்றது சக்தி உபாசன் சிவனை உண்டாக்குறாராம் அந்த அம்மா செஞ்சதான் என்னை கல்யாணம் பண்ணுவேன்னா பண்ணி மாட்டேன் அப்போ எரிச்சு போட்டுதான் கோவிலாகிடுச்சி அப்புறம் ரெண்டாவது பிரம்மாண்ட ஒன்றாக்கினதான் ஏ பிரம்மாவே ஏ ஏ என்னை கண்ணீர் பண்ணுவேன்னா முடியாது நீ அம்மா வச்சு முன்னாடி பிறந்தேன் அம்மா அதனால் முடியாதுனா சரி நீ சாம்பலா போன சாப்பிட போட்டார அப்போ விஷ்ணு உண்டாக்குனதான் கல்யாணம் பண்ணுவேன்னா கல்யாணம் பண்ணி அப்புறம் ரெண்டு இன்னும் குவியில் இருக்குன்னாருக்கெல்லாம் முன்னாள் எழுப்புனா அவன் கை அம்மானு சொல்லிவிட்டாங்க அதனால எரிச்சு போட்டான் முதல்ல அப்புறம் சொல்றாங்க அப்படினா அது அந்த உக்ரமெல்லாம் போன பிறகு சாந்தமலைதான் அப்பறம் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவா இந்த கருத்து வச்சுட்டு கடலப்பறவை எத்தனையோ கதைகள் சிவமாக்கிட்ட ஆமா அதான் காலபிரவம் அது அப்படின்னு கண்ணப்புறவே கதை சொல்லுவாங்க அதே தான் எல்லா மதங்களையும் அப்படி படித்தான் இந்த ராஜராஜேஸ்வரி உக்காந்துருக்கான் சதாசிவனா படுக்கையான் நாலு கால்கள் பிரம்மாஸ்வரன் மகேஸ்வரனா உட்காந்துருக்கான் பிரம்மஸ்வரமும் உட்காந்துருக்கு அஞ்சு தொழில்கள் செய்யக்கூடிய பஞ்சக்கரித்திரு தொழிலாம் இருக்குதுன்னு அதுதான் அது உருவம் போட்டு பாரு தான் பெருசு எங்களுக்கு தான் மட்டம் போ அப்படின்னு இப்படி எல்லாம் மதவாதிகளுடைய கோளாறு அப்படிங்கிற மாயை மெய்யானது அல்லது என்றும் பலர் போல இல்லை என விளம்பரை உண்மை அல்லது என்று கூறுவது ஆகாய தாமரை போரல் பொய்யென கோரல் இருக்க பின்னத் என கூறுக துச்சிருஸ்தே அல்ல அல்ல சத்து விளக்க என்று சொல்லுவாய் உள்ளவாறு விசாரணை செய்யும் போது தனக்கென வடிவம் உண்டியதாய் தான் தோன்றுவது மித்தையாம் வாசமா இல்லை ஆனால் தோற்றம் உண்டு அப்படிங்கிறது ஆனன்மையான அன்றி பிரிதொன்றால் அழியாட நிரூபிப்பது இப்படி இலக்கணம் சத்துவானம் வந்தது அழியும் அது அழியாது அப்புறம் தத்துவானம் வந்தவரை கூட தோற்றம் உண்டு அது இது போல கானலை நீரென்றோடி கண்ட பின்னும் தீர்ந்த பின்னும் கண்டவர் காணலை நீரென்றோடி கண்டவர்க்கு தீர்ந்த பின்னும் வானுல நீ வைங்குதல் போல் என்ற அப்படின்னா காலல் ஜலம் மித்தியனத்தை பண்ணியாச்சு பெரிய தோற்றுது அப்படின்னா பாயதாரு சோபாதிப்பு தோற்றம் உண்டு சாமர்த்தியம் அதனால ஆண்மையான அன்றி பெரிதொன்றால் அழியாதிருப்பதும் இத்தையம் காலத்திரயத்திலும் பொய்யென்று நிச்சயத்திற்குரியதும் மித்தையாம் முன்னும் இல்ல பெண்ணும் இல்லை இடம் இருக்க அதுவும் இல்லதான் அர்த்தம் அப்படிங்கறது மித்தேன் பேர் மித்தையாம் சத்தியத்திற்கு வேறாயிருப்பதும் மித்தையாம் சத்தும் எது சொல்றோமோ சத்துக்கு அன்னியதும் மித்ததாம் இம்மாயை சத் விளச்சனாவது யாதோ அவ்ஞானம் எனப்படும் அஞ்ஞானம் சொல்றது ஞானம் இல்லாத அது அஞ்ஞானம் அதாவது சத்தியமாகவும் அசத்தியமாகவும் நிரூபிக்க முடியாது அம்மாயை சத்தியம் சொல்ல முடியாது அசம் சொல்ல முடியாது மா சத்தியம் என கொண்டால் சத்தியமாகிய பிரம்மத்தைப் போல மாயம் நாசமாக இருத்தல் வேண்டும் ஆனால் பிரம்ம ஞானத்தால் அஞ்ஞானம் நாசமாகி ஆகையால் அவ அஞ்ஞானம் சத்தியமாக நிரூபித்தல் முடியாது தத்துவானம் வந்தா இது பொய்யா போச்சு இது போல உள்ள லட்சியம் பண்ணிடுகிறோம் முன்னும் இல்லை பின்னும் அர்த்தம் முக்காலத்து இல்லையான அர்த்தம் அம்மா அசத்தியம் என கொண்டால் அசத்தியமான மருடி மகன் போல அம்மா வெளிப்படுவதூடாது அசத் துச்சத்திருப்பு மரடி மகன் இல்லாத போல தோட்டப்படாது மரடி சொல்றான் தோற்றுதா இல்ல குதிரொம்பம் குதிரொம்ப தெரியுமா சொல்லுமா திரம்தான் தோட்டப்படாத அப்படி இல்லை தோற்றுதே அதுவும் சொல்லப்படாது ஆனால் அஞானமோ நான் பிரமத்தை அறியன் என்று வெளிப்படுகின்றது அப்ப நான் என்ற ஞானம் இருக்கு தனக்கு விளங்கக்கூடிய அஞ்ஞானம் இருக்கு அப்ப ரெண்டு இருக்கேன்னு அர்த்தமா நான் என்கிற ஞானம் வாஸ்தவம் தனக்கு விளங்கக்கூடிய அஞ்ஞானமோ மித்தை என்று நிச்சயம் பண்ணணும் ஆகையால் அவ் அஞ்ஞானத்தை அசத்தியமாகவும் நிரூபிக்க முடியாது அப்ப என்ன ஆச்சு மூணு காலத்து இல்லையா சொல்ல முடியாது ஒரு கால் தோற்றம் உடனே சொல்லணும் இக்காரணத்தால் அவர் அஞ்ஞானத்தை அணுவிச்சினையும் கூறுவார் கடைசியில் அணுவச்சு முடிக்கல என்னதான் சொன்னாலும் நிரூபிக்க முடியறதில்லை அப்ப அணிவச்சுன்னு சொல்லி போடலாம் விதகாந்தத்துல முடிந்த நிலையம் தான் புலமே கனவிடை கறி போட்டோன் தேவி சாரம் தோன்றும் பொய்யா நிலவுதல் சே சுத்த சத்துவ வடிவமாயையொடு நிகழ்த்துகின்ற மலின சத்துவ வடிவத்தை தம பிரதான வடிவமாகும் நலமில் பிரகிருதி என விருத்தி மூன்று மூன் முன் நவின்ற மாயாண்டு போட்டு அதற்கு முன்னே மாயைக்கு சுதந்திரம் இல்லை என்றும் இருக்கிறது என்றும் சொன்னார் பிரம்ம சம்பந்தம் எல்லா சமயத்திலும் சுதந்திரம் கிடையாது பிரம்மத்தோடு சம்பந்தம் கர்பியூ சம்பந்தம் ஏற்படும் போது அல்லது மாயானது ஜெகஜீவபுரம் சொல்லக்கூடிய மூன்று நிதி உண்டாக்குகிறது அதனால அது சுதந்திரம் என்று சொல்லி முடிச்சார் இப்போது அந்த மாயைக்கு விருத்திகள் மூன்று அப்படின்னா விரித்த பரிணாமம் மூன்று விதமான பரிணாம யோகிதையது பரிணாமம் மற்ற உட்பரிணாமங்கள் ஏராளம் புலமியில் கனவு இடை கறிவோல் நனவு உணர்வு இல்லாத சொனாவஸ்தான் கண் யானை முதலிய தோன்றுதல் போல் தோன்றிய விசாரத்தில் தோற்றமாய் மாய என்பது எத்தன்மை தென சர்கு சர்சாஸ்திரங்களால் ஆராயச் செய்யும் இடத்து இல்லாத ஒழியும் உதாரணம் சொப்பன திஷ்டாந்தம் சொப்பனத்தில் கண்ட எல்லாம் ஜாகரா சொந்த அது விசாரம் பண்ணி பார்த்துதான் யானை முதலானதெல்லாம் பொய்யின்றி நிச்சயிக்கப்படுவது போல மாயம் சர்க்குரு சர்சாசிரம் சர்சங்க சாகாசம் இதனால ஆராய்ச்சியால் இல்லாத போயிடும் பொய்யா நிலவுதல் செய் முனம் நவின்ற மாயை சுத்த சத்துவ வடிவ மாயையோடு பொய்யாக விளங்குதல் செய்கிற முன்பு கூறிய மாயானது புத்த சத்துவ குண ரூபமாயையும் நிகழ்த்துகின்ற மலினசத்துவ வடிவ அவித்தை அதன்பின் கோரப்படுகின்ற மலின சத்துவ குண ரூப அவித்தையும் நலமியில் தம பிரதான வடிவம் ஆகும் பிரகிருதி நன்மை தருதல் இல்லாத தாமத குண பிரதான ரூப பிரகிருதியும் விருத்தி மூன்று உடையதாம் என்பதாக மூத விருத்திகள் உடைதான் மூன்று வித பரிணாமங்கள் அடைவதான அர்த்தம் குறித்து என்ன பரண்டு அதாவது இந்த மாயானது மூன்றாக பெறுகின்றன ஒன்று சத்துகுண பரிணாமம் மற்றொன்று ரஜோன பரிணாமம் மற்றொன்று தமிழ் பரிணாமம் அதை பற்றி அடுத்த பாட்டு சொல்ல போற மாயை வறு சுழத்தி இலயங்கள ஆயபிரமத்தீனோடு என்றிட நிற்கும் துணிவுதல் நாள் ஈஸ்வர விளக்கம் அப்படின்னா ஈஸ்வனை பத்தி சொல்றது அடுத்த பாடு ஜிய விளக்கம் அடுத்தது பஞ்சபோத விளக்கம் ஆக இந்த பாட்டில் சத்துகோண பற்றி சொல்ற மூன்று பரிணாமம் இல்லவா சற்றுகோண பரிணாமை சுழுத்தி லயங்களில் உண்மையாக பிரம்மத்தின் அத்தியாச ஐக்கியமாயிற்று மாயானது மாறி மாறி வருகின்ற சுழுத்தி அவசைகளும் அகாப்பிர இடத்திலும் பிரளயத்திலும் கற்பித ஐக்கியமாயிருப்பதாம் பின்னர் இது படைப்பில் இம்மாயை ஜாக்கிராவஸ்திலும் திருட்டியிலும் சிறிது பேத அவஸ்தையை அடையும் அப்பேதாவஸ்தையாகிய சத்துகுண பிரதானத்தை பொருந்திய மாயின் கண் பிரமசைதன்யம் பிம்பித்து நிர்மல ஜல பிரதிபிம்பம் போல அந்த பிரைதன்யம் விளங்கும்பேதனே விளங்கும் சர்வஜத்வாதி கல்யாண குணங்களை உடைய பரிசுத்தமான பரமேஸ்வரன் பதி இறை என்றால் நிற்கும் பதி என்றும் இறைவன் என்றும் தற்பதன் என்றும் அந்தரியாமி என்றும் பண்டிதர்கள் பகிர்மாறு நிச்சயமாக இருப்பதாம் அதாவது பிரம்மத்தை சைதன்யமானது மாயினுடைய முதல் குணமாகிய அந்த சத்தத்தில் பிரதிஜம்பிக்கிறது அர்த்தம் அப்போ ஈஸ்வரன் பேர் அது ஈஸ்வரன் அந்தரியாமி காரண பிரம்மம் இப்படி பல பெயர்களால விளங்குது சிறுஜினாக முதல்ல கல்யாண குணங்களை உடையவர் கானபுரம் பேரு ஒரு முறைகள் எழுத மாட்டேங்கிறார் கையாளதே இல்லை வேளாண் சம்பிரதாயத்தை சேர்க்கிறதே இல்லை சேவ சம்பறதை சேர்க்கிறார் அந்த காலப்புரமத்தினுடைய நிலையை தான் பரமேஸ்வர பரவசம் போடுறாங்க அவங்க அது ஈஸ்வர காலசேரி இருக்கு அதாவது இப்ப சொல்ல போறதுனா கட்லை பாடம்தான் கட்டளை பாடத்துக்கு என்னென்ன வித்தியாசம் கட்ல பாடத்தில் ஒரு பேர் சொல்லிருக்கும் பரியாயனாம சொல்லிட்டு வருவாரு பரியாயனம் ஜீவன பரியாயணாமம் மாலை அது தமிழம் பிரபஞ்சத்துக்கு இந்திரியங்களுக்கு அப்புறம் சூட்சத்தில் இருபது தத்துவங்களுக்கும் அதற்கு ஐதேதைகள் பூதங்கள் பூதங்களுடைய தர்மங்கள் குணங்கள் இதெல்லாம் வரிசை சுட்டு வரைய பாடம் திருச்சி விவேகம் பேர் முதல்ல அந்த மாயானது ஈஸ்வர பிரதிபத்துக்கு யோகியதாக உள்ள சுத்து சத்துவமாக பிரதிரிம்பிக்குது அதில் நிர்மல ஜல போல பிரதி அது சர்வஜி உபாதி ஈஸ்வர காரணசீரம் என்றும் சொல்லப்படும் என்றும் கட்டளப்ப பாடம் வரும் அந்த உபாதி என்ன பண்ணது உள்ள உள்ளபடி விளக்குறது இந்த என்னுடைய உண்மை சொல்வ என்ன சாமர்த்திய உண்டு அதை பார்த்துக்கோ அப்படியே விளக்குது விளக்குறதுனால விளங்கிட்டார் ஈஸ்வரன் விளங்கின பிறகு அது மாயப்படுத்திக் கொண்டு செயற்கைப்படுத்தார் அது விளக்கலன்னு சொன்னா ஒண்ணும் தெரியாது எப்படி இந்த லௌகிகத்தில் சட்டங்கள் படி வர்றாங்க ஆபீசர்கள் லஞ்சம் கொடுத்துருங்க அவ்வளோ அப்படியே சொல்லிட்டு போயறாங்கல்ல இந்த மாதிரி அந்த மாதிரி செய்யுங்க அப்படி தப்பிச்சுக்கலாம் கொய்கால இப்படி எழுதுங்க சொல்லி போயிடறான் சொல்லிட்டு போய் படி செஞ்சாங்க அப்போ என்ன பண்றான் அவளை அளவுக்கு சதா சாயம் பண்ணனாலே விளக்கம் பண்றான் சொல்லி நம்ம பாருங்க அதை வச்சுட்டு அவங்க திருத்தம் அப்படி போல இந்த மாயான சட்டத்துக்கு நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்குது இன்னும் வரக்கூடிய செயல்பாடு அடங்கும் உபாதி என்றும் எல்லா பழமும் சொல்லிவிடுது அப்படிங்கிறது இந்த பாட்டுல கடல பாடத்தை எல்லா வரிசும் வந்துரும் ஆகவே அதில் சில விஷயங்கள் சொல்லலாம் இது சொல்லிருக்கு அதனால கட்ட பா வியாக்கியானம் இருக்கு அந்த மஞ்ச புஷம் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல படிச்சா சரியா போயிரும் திருச்சி போற அதுல வருது வரும் இப்ப அந்த போட்டுருக்க வந்துடும் அதுல ஈஸ்வரனுக்கு அதாவது பஞ்சபூதங்கள் குணங்கள் தர்மங்கள் அப்பச்சபூதங்கள் பரிணாமங்கள் எல்லாமே வழக்கம் வரும் சரி பண்ணிக்கிறேன் அப்பறர்க்குபாதியாகி அமோக காரணியமாயை பொய்ப்புரு அவித்த எண்ணில் போத்துரு பசு வென்றோதும் ஒப்பரும் ஜீவர்க்கெல்லாம் உபாதியாய் மோகம் செய்யும் எய்புரு பகுதி பாசம் எனக்கும் நிச்சமாய் நிற்கும் அருத்துடா பாட்டில் ஜீவலக்கம் ஜீவு பத்திவை சொல்றார் அது முதல்வரி ஈஸ்வனை சொல்லி முடிச்சு அவர் அடுத்ததுல இருந்து ஜீவன் சொல்லப்பட்ட உபாதியாகி அமோக காரணியாம் இந்த மாயானது அப்பரமேஸ்வரருக்கு உபாதியாக பொருந்தி மோகமடையாமல் இருத்தற்கு காரணமாம் இது அமோகம் மோகமில்லாது ஈஸ்வரனே மணிக்க முடியவில்லை உபாதி மயக்காத உபாதி அதன் ஒரு பொய்பூரும் அவித்தை விசாரிக்க பொய் பொய்யாய தன்மை அடையும் அவித்தையானது பிரஜோகுண பிரதானத்தால் ஏற்ற தாழ்வாயுள்ள திருடத்தில் மனதள பிரதிபிம்பம் போல பிரம்ம சைதன்யம் ஜீவரவமாய் பிரதிபிம்பித்து இன்னும் இந்த மூலம் பெறுகிறது என்ஜோபனம் அனியருவமாய் பிரிந்து ஜீவக சரீரங்கள் என்றும் அவித்தல் என்றும் அவித்தல் என்றும் சொல்லப்படும் இவை ஒன்றுக்கு ஒன்று ஏட்ட தாரதமியாக இருக்கும் சொல்லி இதில் பிரதிநிதித்தீவன் மரண ஜல பிரதிபிணம் போல இருக்கும் பாட வருஷம் அதுல அந்த தமோ குணம் அநேகமா பிரியுது இல்லை தான் யாகமா இருக்கிறது அதனால ஈஸ்வரன் யாகம சொல்றது இது பிரிஞ்சிருது பிரியதோடு தாரசதம் ஒன்றை கொண்டு ஏழ சாலவா பிரியுது அது பிரியறதால தான் ஜீவனில் பலகமா காரணம் அதில் பிரதிபிக்கும் போது அது மரண ஜல பிரதிபம் பெரு கலைஞர் ஜலத்திலே பிரதிபிம்பத்து எப்படி இருக்குமோ அது பிரம்ம சைதன்யம் அப்படி போகல இங்கே பிரதிம்பிக்கிறது அப்படி பிரதிபிக்கிறதுனால வல்ல ஜீவர்களால் சொல்லப்படும் ஏற்ற தாழ்வாயுள்ள தருளத்தில் மரண ஜல பிரதிபிம்பம் போல் பிரம்ம சைதன்யம் ஜீவரமாக பிரதிம்பித்து எண்ணில் போத்தொரு பசுவு என்று ஓதும் அதனால் அளவற்றுள்ள போக்தாக்கள் என்றும் பசுக்கள் என்றும் சொல்கின்ற உப்பு அரும் ஜீவர்க்கு எல்லாம் உபாதியாய் மோகம் செய்யும் இழந்த குணத்தில் தமக்கு யாரும் ஒப்பற்ற ஜீவருக்கு உபாதியையாய் பொருந்தி தான் அல்லாத அல்லாதே தான் என்று நித்தியமல்லாதே நித்தியம் சுகமல்லாது சுகமென்றும் சுத்தமல்லாது சுத்தம் என்றும் விபரீதமாகிய மோகத்தை செய்வது இப்படி இந்த ஜீவர்கள் அநேகமே இருக்க காரணமே இதுதான் என்று தெரிஞ்சுக்கணும் அதான் அவித்தேகள் என்றும் தீவகாடான செல்வங்களும் என்றும் சொல்லப்பட்ட என்ன பண்றது ஆரம்பத்திலே கெடுதல் அது மனதிலா பிரதிமல தோல்றது உண்மை சொல்வது மறைக்குது நான் துக்கி நான் பந்தப்பட்டவன் நான் பிறப்பிறப்பை உடையவன் இப்படி எல்லாம் உணர்வு உண்டாக்கி ஆட்டத்தால் காரணம் அப்ப உலகத்தில் ஒத்து எங்க இருக்க போகுது சனச்சதற்கு தான் செய்யும் அதை மறைக்குதே எய்ப்பு ஒரு பகுதி பாசம் என கெடுதலை பொருந்திய பிரகிருதியானது போக்கியத்தன்மையால் பாசபதார்த்தம் என்று கூறப்படும் குணா சமம் ஆயின் என்று முக்குணங்களின் சமத்தன்மையாயிருந்து அடுத்த பாட்பு இது குலகம் அதனால இந்த பிரகிருதியானது போக்கியத்தன்மையால் பாசபதார்த்தமாக தோற்றம்னா அடுத்தது பிரபஞ்ச விளக்கம் தமோபன விளக்கம் அடுத்த பாட சொல்ல போனார் அவித்தையீர் பிரகதி பின்பித்துள்ள ஆர்வ நுழ்ச்சிக்காக காரியங்கள் தோன்ற எதிர்குறைத்தூர்வம் ஈச நோக்க மாத்திரத்து வளர்ந்து பகப்போடு காலமாகி அகதி போடு பரிணாமித்து கால் போட்டு பரிணாமித்து அது இடம் இருக்கு அல்ல போட்டுக்கோங்க பரிணாமித்து பரவ பிரபஞ்ச விளக்கம் தமோ குண காரியம் முக்குணங்கள்ல முதற் குணம் ஈஸ்வரகான சைரமாகவும் ரெண்டாவது அஜோ குணம் ஜீவகான சீரமாகவும் தமோ குணமான பிரபஞ்ச காரணமாக இருக்கிறது இப்போ இப்படி அடிப்படையிலேயே மூன்று குணங்கள் மூன்று குணம் ஒத்துமையா இருந்தது குணங்கள் விரோத குணங்களா இருக்கும்போது நாட்டில் எப்படி அமைதி இருக்க எப்படி இருக்கும் சின்ன சென்னைதான் அப்ப இந்த நான் என்ன பண்ணணும் விசாரம் பண்ணி ஒதுக்க வேண்டிய இதன் பொருள் பிம்பித்துள்ளுக்சிக்கு அவித்தையன் கண் பிரதிம்பித்துள்ள தேகம் மற்றும் நிறைந்துள்ள ஜீவரது போக அனுபவத்தின் பொருட்டு துவக்கு ஒரு காரியங்கள் தோற்றின பரஸ்பரம் சம்பந்தித்து பொருந்திய தேகராதிபஞ்ச காரியங்கள் உண்டாதவர் பொருட்கள் எதிர்குறித்த உவப்பு உருவீசன் ஏகமாகியான் அநேகமாவேன் எங்கு நேரையை சங்கற்பித்து என் சத்திய ஞானானந்த வடிகமாக இருக்கின்றோம் என் இயற்கை ஞானமாகிய நோக்க மாத்திரத்து உற்று அலர்ந்தேன் பார்த்தலாகிய ஈச்சன மாத்திரத்தில் பரமேஸ்வரர் திருஷ்டி பொருந்தி பிரகிருதியானது சாமியாவாசை நீங்கி விரிந்து பகப்படு காலம் ஆகி அது கொழுது பரணாமத்து முதலில் மகத தத்துவம் முதலிய காரியங்கள் உற்பத்தியாததற்கு ஏகதுவாகிய காலதத்துவமாய் அக்காலதத்துவத்தினால் பிரகர்த்தனைஅடைந்து இருமக தத்து வந்தான் என நிற்கும் அதுதான் நீர்வை தருவிதை நுழையாமன் முன் போலிராதல் போல கருவேனோம் பகுதியோட காரமோமாக அமற்பொய் முரமுரு நுருவி கற்ப உருநடு அவ மகதத்து உற்பத்தி பிரபஞ்ச உற்பத்திக்கு முன்னே உள்ள அவசியம் சொல்றார் அதுக்குள்ள சாமியாவ சர்வமா இருப்பது மூலப்பிரிதன் பேரு மூல குருவிதியில இருந்தப்படுது தமோவனம் வெளிப்படும் போது அதனுடைய உளவு உற்பத்தி முன்னேல ஒரு அவசியம் இருக்குன்னு காட்டார் அதான் மகதத்துவம் பேரு சொல்றார் பொருள் இருமக தத்துவம் தான் என பரமேஸ்வரன் பார்த்த மாத்திரத்தில் பிரகரதியை விரிந்து காலத்தத்துவமாய் பரிணமித்து பெரிய மகதத்துவம் என்று கூறும்படி காரியமாகதாம் அதுதான் நீர் பெய்து அறுவிதை முளையாமல் அம்மகதமானது பாத்தியில் விதைத்தது தண்ணீர் வார்க்க சூட்சம ரூப விதையானது முளைக்காமலும் அதாவது விதைக்கு காஞ்ச விதை அதன் பிறகு ஊற வச்சிட்டம்னா உப்புணும் உப்பரிடத்துக்கு பிறகுதான் முளை வரும் முளை வரல ஆனா காஞ்சதும் இல்லை இடைப்பட்ட ஒரு அவசைக்கு நீர் பை விதையும் பெயர் ஊரின் விதையின் பெயரும் வரல பச்சைவதையும் இல்லை காஞ்சதும் இல்லை அப்படி போல இந்த மகதத்துவம் சொல்லக்கூடியது தமோவனமானது இன்னும் உற்பத்தி பண்ணல முன்ன மாதிரி இருக்கமாவும் இல்லை இலக்கமாக அழுத்தம் முன்போ நிராமல் முன்போல் காய்ந்ததாயிரமலும் ஆதல் போல முளைத்தற்கு ஏதுவாய் உப்பி போல கருவு எனும் பகுதியோடு ஆகாது பரிணாமி உட்பாதான காரணம் என்னும் பிரகிருதியும் காரியமென்னும் ஆங்காரம் ஆகாமல் பொய் உரம் ஒரு நிருவிகற்ப நடு அவதத்தை ஆகும் மித்தியா நிர்விகற்ப வடிவத்தால் முளைக்காமலும் முன்போல் விழாமலும் நீரில் கூறிய விதைபோல் மகதத்துவமும் தன் காரணமான பிரகருதி ஆகாமலும் தன் காரியமாக அகங்ககாரம் ஆகாமல் மத்தியாவஸ்தை இது ஒரு அவஸ்தை விளக்கம் சொல்றார் மித்தியா ஞானம் அதாவது இம்மகதம் சாமானிய அகங்காரம் என்று கூறுவதாய் ஒவ்வொருவருக்கும் சுளுத்தி அவஸ்தும் எழுந்து ஜாக்கிராவஸ்தையை அடைவதற்கு முன் நான் என்று சாமானிய அகங்காரமே நிறுவிகரிக்க நித்தியானமாம் எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கு நான் என்னும் வயமானம் உடையது பேர் நான் என்று சொல்லக்கூடிய சத்து தென்னை சத்தியத்தன்மையில் அபிமானம் இருந்தாக்க அது ஆங்காரம்னு பேரும் ஆங்காரத்து என்ன வேலை அபிமானிக்கிறது தான் வேலை அது நான் என்னும் முதல்ல அபிமானிக்கிறது நான் இருக்கிறேன் என்ற அறிமானம் உள்ள இது சொல்லுதில் எப்படி இருக்கு சாமானியமா இருக்குன்னு அர்த்தம் சாமானியமான வெளிப்படாமல் இருக்குன்னு அர்த்தம் அதான் நிரூபிக்கிறப்ப மித்யா ஞானமாம் அப்ப இந்த சங்கர்பம் உண்டாகாமல் இருக்கின்ற பொய் ஞானம் தான் என்ன பிரமத்தார்கூட கிடையாது அது எப்போதும் சாட்சிமாத்தான் எந்த விதமான களங்கள் இல்லாமல் மாயா சம்பந்தத்தினால முதல் அவஸ்தை நான் இருக்கிறேன் இதான் பே ஜாக்கிர அஞ்ஞான சட்ட பூமியில முதல் அவஸ்தை சாமான்ய அகங்காரம் நிருபிகற்ப மித்யாஞானமும் இதுவே நனவில் நான் அந்த அரசன் என் விசேஷ அங்காரமாக அறியத்தக்கதாம் இதாக்கிரவாசியில் வரும்போது மகாஜாக்கரமாகும் மகாஜாக்கரம் பேஜாக்கரம் ஜாக்கரம் மகாஜாக்கரம் வே ஜாக்கரம் நான் இருக்கிறேன் உள்ளீடா இருக்கிறது அப்புறம் வெளிப்படும்போது நான் உணர்வு மட்டும்தான் வெளியில் வரும்போது நான் இருக்கிறேன் என்று உடம்பு வரும் அப்புறம் நான் மனிதன் நான் கட்டிய நட்டையன் ராஜன் வியாபாரி இப்படிப்பட்ட உடல் கூடுகள் மகாஜக மூன்று அவசை சாமானிய அவசைதான் இங்கே மகதத்தில் இருக்கிறது அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு அவசையம் இருந்து வெளிப்படுது வெளிப்படும் போதுதான் பிரபஞ்ச உற்பத்தி ஆகணும் அர்த்தம் இது சமஷ்டி இது வேற்ற சொல்றாரு சூரித்திய அவசையை வேற்றைன்னு சொல்றது ஈஸ்வரன் கொள்வது சமஷ்டி இடிப்படி ஏ சொல்லப்பட்டது மக தத்துவந்தான் குணபேத முறப்பொனன் மண் செவி கற்பமாக வறுமுதல் அத்தியாசம் என் முதல் ஆங்காரம் தோன்றிடும் குணசத்துவந்தான் பின்வரும் இராசதம் சொற்பமோ குணமென்றாகும் இல்லை அறுபத்தி அஞ்சாவது போட்டி உற்பத்தி கூறுகின்றார் இதன்பொருள் கொன்மக தத்துவத்தின் குணபேடம் ஒரு பெருமை பொருந்திய மகதர தத்துவத்தினும் சத்துவம் ராசதம் தாமசம் தினம் அக்குணா பேடம் பற்றி பொய் ஞான மண் கவி கற்பம் ஆகந்தனன் அரசன் என்னும் விசேட அகங்காரமாகிய வித்தியா ஞானம் குற்ற சேகரிப்பத்தோடு கூடியதாக ஒரு யாவர்னா போட்டுக்கணும் ஒரு முதல் அத்தியாசம் முதல் அகங்காரம் தோன்றிடும் வருகின்ற பிரதமாத்தியாசம் என்று கூறப்படுகின்ற மூலாங்காரம் உற்பத்தியாம் அங்கே பார்க்க புள்ளி வச்சுக்கிட்டு அந்த இப்புக்கு புள்ளி எடுத்துடணும் குணம் சத்துவம்தான் மூலாங்காரத்தின் குணம் சத்துவமும் பின்வரும் ராசதம் அதன் பின் வருகின்ற ராசத குணமும் சொல் பெறும் தமோ குணம் என்று ஆகும் அதன்பின் புறப்படுகின்ற பெரிதாகிய தமோகுணமும் என ஒன்று ஆகும் உலகை சொல்றார் அதில் சாமானிய அகங்காரம் முன்பாட்டில் சொல்லி முடிச்சார் விசேஷ அகங்காரம் அதாவது பேஜாக்கரம் ஜாக்கரம் மகாஜாக்கரம்ங்கிறதுல நான் உணர்வோடு சூழ்த்தி வசதியா ஆரம்பம் ஆங்காரம் உற்பத்தி இடம் ஜாக்கிரத்து வந்தபோது எனதுங்கிற பானம் உண்டாகிறது அது ஜாக்கிரம் நான் எனது இரண்டு நான் எனது வந்த பிறகு நான் மனிதன் பெண் அந்த சத்தியன் நம்பனை அரஞ்சாடை எப்படிங்கிறது இவ்வாறு நடந்து போகுது அனந்தங்கோடி ஜென்மங்கள் பிறப்புகள் நல்லவர்கள் இதெல்லாம் இதான் மகாஜாகரங்கள் அவருடைய அகங்காரம் உற்பத்தி ஆகிவிட்டது அத்தியாசம் எல்லாம் அத்தியாசம்தான் அதன் பேர் கூறப்படுகின்ற பெரிதாகிய தமோ குணமும் என ஆக இந்த மூன்று விதமான நிலைகளில் முதல்ல அலங்கார பேர் சொல்லிட்டார் தமிழ் மூலாங்கார் உற்பத்திக்கார் காரணம் ராசகுணம் தமிழன் உற்பத்தி ஆகுது அதுக்கு அடுத்த பொருள் சொல்லுங்கள் சத்துவாதி உருவங்கள் பிரகாசம் பெண் புரைப்பிர விருத்தி மோகம் என்குவார் புகழ் குணங்கள் நிறைவு பெயர்தான் வைகாரி நிகழ்தை சதம் பூதாதி விரிப்பரும் குணங்கள் மூன்றும் தருவ மேல் விளம்பருற்றான் சொல்றார் பொருள் உரைப்பருவம் சத்துவாதி உருவங்கள் சுட்டி அறியும்படி கூற முடியாத சத்துவ ரஜோ தமோ குணங்களின் பிரகாசம் பின் புறவை பிரகிருத்தி மோகம் என்கிற இந்த குணங்கள் வெளிப்படையாக தெரியாது செயல் நாள் தான் தெரியும் அதை சொல்லும்போது பிரகாசமென்றும் அதாவது சத்து குணம் ஒளிவுடையது என்றும் அதன்பின் கலங்கமுற்ற பிரவிறத்தியும் ரஜோகுணம் இருக்கி உண்டாக்கும் பிரவருத்தியா கலங்கம் தான் செலவம் அமைதியாக இருக்க கலங்கம் உண்டாகிறதுனால தான் பிரவர்த்தி உண்டாகுது அப்புறம் மோகனவும் தமோ குணம் மோகம் ஐக்கத்தை உண்டாக்கும் இல்லாததை இருக்கிறதாக நினைச்சு சுபுத்தி சத்திய புத்தி உண்டாகிறது தமகுணம்தான் கூறுவார் புகழ் குணங்கள் நிறை தான் இவ்வாறு கூறிய சத்துவாதி குணங்களுக்கு வரிசையாய் உள்ளன சொல்வார் நிகழும் தைசதம் வைகாரி இளங்கான் என்றவை சத்துவ குணம் தேஜசம் எனவும் சொல்லலாம் ராசகுணம் வைகார் எனவும் சொல்லலாம் தாமத குணம் பூதாதி எனவும் விதிப்ப அருண் குணங்கள் மூன்றும் தருவ மேல் விளம்பல் உற்றலாம் குரற்கரிய சத்துவாதி குணங்கள் மூன்றும் தருவனவற்றை இனிமேல் கூறுகின்றோம் அடுத்த பாட்டிலிருந்து இதைப்பற்றி விரிவாக சொல்கிறோம் என்று முடிக்கிறார் சத்துவ குணத்தை தோன்றும் தயங்கும் முட்கரண நான்கும் புத்தி இந்தியங்கள் ஐந்தும் போந்து வாக்காதி ஐந்தும் தகும் பிராணாதி ஐந்தும் அத்தமோ குணத்தை தோன்றும் அகல் விஷம்பாதிபூதம் அந்த கர்ணம் முதலியவற்றின் திருஷ்டி உற்பத்தி சொல்றார் பொரு சத்துவகுணத்தில் தயங்கு உள்கரணம் நான்கும் சத்துவண அகங்காரத்தினும் விளங்கும் மனம் புத்தி சித்தமும் அகங்காரம் என்னும் அந்தக்கரணம் புத்தி இந்தியங்கள் ஐந்தும் தோன்றும் சிரோதிரும் துவக்கு சச்சு சிங்கு என்னும் ஐந்தும் உற்பத்தியாம் ராசதத்தில் வாக்காதி ஐந்திரும் ராசத குண அகங்காரத்திலும் வாக்கு பாணி பாதம் பாயு அபத்தம் ஜனம் கர்மேந்திரங்கள் ஐந்தும் தகும் பிராணாதி ஐந்தும் ஜீவர்கள் பிழைத்ததற்கு பிழைத்தற்கும் போலும் தா உணதிகம் பிழைத்தற்கு தகுதியான வியாணன் பிராணன் நபானன் தமானன் உதானன் என் வாயுக்கள் ஐந்தும் போந்து உதித்துடும் வந்து உற்பத்தியாகும் அத்தமோ குணத்தில் அந்த தமோ குணத்தில் என்றும் அகல் விஷும் பாதிய பூதம் தோன்றும் வியாபகமான ஆகாயம் காற்று அக்னி அப்பு பிரிதி என ஐந்து பூதங்கள் உற்பத்தி இதிலிருந்து இந்த கட்டளை பாடத்தில் அதே கருத்துதான் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதே அவர் அடைக்கிறார் ஆகவே கட்ல பாடத்தினுடைய பார்த்துக்கலாம் ரஜோகத்திலிருந்து ஞானேந்திரியங்களும் அந்த களம் தோற்றும் சட்டவணத்திலிருந்து அந்த கணமும் ஞானேந்திரியங்களும் ரஜோகத்திலிருந்து வாயுக்களும் ஒரு கருணாந்திரியங்களும் தோன்றும் இதுதான் சூட்சம் செய்யற உற்பத்தி அதன் பிறகு சமூகத்திலிருந்து துளபொதிப்பு சொல்ல போறார் என அடுத்த பாட்டு அப்பெரும் செயல்களா நிலை திறந்த பொய்பொருள் துணிதல் மானம் புரிதல் சிந்தித்தல் திங்கள் நான் முகன் சேத்திரி புறாந்தகண்டே அறுபத்தெட்டாம் பாட்டில் பஞ்சீகரண புறன்னு சொல்றார் பஞ்சீகரணம் எப்படி ஆவது என்ன பஞ்சகரணி விளக்கம் அப்பெருவம் பஞ்சீகரித்து உலகாகி நெருக்கும் பின்னர் அந்த பெரிய பஞ்சபூதங்கள் பஞ்சீகரண கலப்பால் பிரம்மாண்ட பவன சரீர கடாதி விஷய வடிவ உலகமாயிருப்பதாம் இப்பய காரணம் நான்கே செயல்கள் மனம் முதலிய அந்த கரணத்தின் வியாபாரங்கள் அந்த பொய்பொருள் நினைத்தல் துணிதல் மானம் கொழிதல் முறையே பிரம்மாண்டம் முதலிய அந்த வித்தியாசத்துக்களை ஒன்னை நினைப்பதும் நிச்சயிப்பதும் அறிமானிப்பதும் சிந்திப்பதும் வந்தக்கரணத்திற்கு முறையே வந்த கரணத்திலிருந்து நாலு விருத்திகள் மன உச்சி வங்காரம் நாள் நாடு செயல்படுகின்றன அத அயமானம் பண்றது அங்காரம் சிந்தனை பண்றது சித்தம் சங்கல்பிக்கல்வம் பண்றது மனசு அப்புறம் மனம் புத்தி புத்தி நிச்சயம் பண்ற புத்தி நாலு இதுக்கு தேவதைகள் சொல்றார் திங்கள் திப்பிய நானன்முகன் சந்திரன் மனதுக்கு சிறந்த பிரம்மதேவர் பிரம்மதேவரானவர் புத்திக்கு சேத்திரே புராந்தகன் தேவு விஷ்ணு சித்தத்துக்கு பிராந்தகன் ஆங்கா அரணம் பிராந்தகனாகிய அரணன் புருத்ரம் ஐதெய்வங்களாகும் நான்கு நான்கு தெய்வங்கள் ஐதேவதன் பேர் இப்படி பஞ்சீகரணம் பண்ண பற்றி சுருக்கமாக செயல்பட்டு தேவதேவு என்று கருமத்தை எடுத்துக்கிட்டார் பஞ்சீகரணம் கையில சொல்லியிருக்கு ஐந்து போதமும் பத்தாக்கி அவை நான்கு அவை பாதி அண்ண நான்காக்கி நந்திதம் பாயுதம் விட்டு நான்கு நான்கும் கூட்ட வந்தன தூளபூதம் மகாபூதம் அவற்றின் கந்தன தனு கண்ட புவனபோகமா நான்காம் தன் வந்த பவன அப்படி அதுல விளக்கம் சொல்றாரு கட்ட பார்த்தேன்னு சொல்லி இருக்கு ஒவ்வொரு பூதத்தையும் பாதிபாய் பிரிக்க போட்டு காட்டுறாருங்க படம் பார்த்துக்கோங்க அஞ்சு பூதங்களுக்கு படம் இருக்கு பாதிபாய் பிரிச்சிடணும் பாதி தான் வச்சுக்கிட்டு மற்ற பாதி நாலா பிரிச்சு கொடுத்துரு அப்படி கொடுத்துட்டாக்கா அது சூட்சமாக தோலத்தில் தனிமை அடையுது அதுதான் பஞ்சீ கடனும் போயிருக்கும் இப்படியே சொல்லப்படுது இது ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஐந்து பேர் அஞ்சு சாதம் கொண்டு போனாங்கனால யாத்திரைக்கு சாப்பிடும்போது ஒவ்வொரு பாதி பாதி சாதத்தை தன்னை வச்சுக்கிட்டு மற்ற பாதியை நான்காம் பேருச்சு கொடுத்தாங்களா எல்லாருக்கும் அப்ப எல்லா சாதமும் எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சான் ஆனால் தன் பகுதி மிகுதி மற்ற பகுதி குறைச்சல் ஆகவே தன் பகுதி மிகுதியா அந்த தன்மை வெளிப்படும் அதிகமாக அதெல்லாம் அதிக ஒளிப்படாது என்பதிலே பின்னாலும் கருத்து ஆகாசம் முதலில் ஐந்து சூட்சம பூதங்களை இரு பகுதியை ஆக்கி அதில் ஒரு பகுதியை ஒவ்வொன்றையும் நாலு ஊராக்கி மறுபகுதியை ஐந்து பூதங்களுடன் சேர்க்காமல் அந்நிய பூதங்களுக்கு அரைக்கால் அரைக்கால் பாகம் கொடுத்தால் தன் பாகம் பூர்ணமாவதுடன் சூழ போதங்கள் ஆகின்ற இது பஞ்சிகளம் எனப்படும் தமோகுண சூட்ச பஞ்சபோதங்களின் கலப்பு வரம் பற்றி படம் கூட போட்டு அப்படிங்கிறது பஞ்சிகளன் பேர் இக்கருணங்கள் தானம் இதையே ஞானேந்தி எங்கட்கு உய்குறும் தொழிலாம் கேட்டல் உரல் கராண்டல் உண்டல் மூத்தல் திக்குமாரன் மித்திரோடு தக்கசுவெனியாம் தெய்வம் இக்கருணங்கள் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரமான நான்கிற்கும் இடம் முறையே கண்டம் இதயம் நாவி சர்வாங்கம் சொல்லப்படும் இக்கருணங்களுக்கு சொல்ல ம்ியங்களுக்கு சுத்திரம் துவக்கு சற்று சிம்பு யாக்கிரான ஞானேந்திரங்களுக்கு உயிர் உருவம் தொழில் தம்மை உடையவரை விடயங்களில் சேர்க்கும் வியாபாரங்கள் கேட்டல் உரல் காண்டல் உண்டல் மோத்தல் ஆம் கேட்டலும் பார்த்தலும் சட்ரசங்களை உற்சித்தலும் வாசனை அறிதலும் அந்த ஞானேந்திரியங்களுக்கு இங்கு காகா போட்டுக்கணும் திக்கு மாறுதம் திக்குப்பாளர்களும் வாயு பகவானும் நன் மித்திரன் உயர் வருணன் தக்கர அஸ்வினி தெய்வம் ஆம் உலகிற்கு சர்வ நலங்களும் உடைய சூரிய பகவானும் மேன்மை பொருந்திய வர்ண பகவானும் தேவைத்தியத்தில் தகவுற்ற அஸ்வினி வாரர்களும் ஐதியாம் தானம் காது ஆதி ஆம் அவந்திரியங்களுக்கு முறையே இடம் செவி தோல் புளி நாக்குனு முக்குனு ஆகும் இந்தியங்களும் இடையம் புறமெனவே உள்ளு முணர்ந்திடும் செவிகள் புதைப்பெண் குவித்த பிராநாதியொளி கேட்க அண்ணாதிகளை உண்ணும் போதல் குளிர்ச்சி அறிதல் விழி மூடின் மெத்துமக வீருள் அறிதல் உத்காராதிகளின் விளம்பு சுவை கந்தம் அறிந்த முறையேயாகும் வைத்த கடருமேந்திரிய தொழில் உரைத்தல் நடத்தல் நலங்கள் விடல் ஆனந்தி திடுதல் எனவரியே ஸ்ரோத்ராதி இந்திரியங்கள் சொன்னாரு அது வெளி விஷயத்தில் மட்டும் அறிகிறதுல உள்ளேயும் அது சொல்ற அதன்பொருள் புத்தி இந்திரியங்கள் அந்த ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தாம் உணரும் புற விடயம் எனவே உள்ளும் உணர்ந்திடும் தாம் அறிகின்ற பாகிய சப்தாதி விடயங்களைப் போல் தேகத்திலுள்ளும் சப்தாதி விஷயங்களை அறிவணவாம் சிவிகள் உதைப்பேன் சிவிகளை விரல்களால் மூடிய அது வருஷம் சொல்றார் குவித்த பிராணாதி ஒலி கேட்கை சுத்திரேந்திரியத்தால் தேகம் இந்திரிய முதலியவற்றை செலுத்துகின்ற பிராணவாயு ஜாடராகினால் உண்டாகும் சத்தியத்தை கேட்டலும் காதுகள் மூலமா வெளியிலேயே கேட்கிறோம் காது மூடிக்கிட்டா உள்ளேயும் தெரியும் சத்தியத்தில் கேட்கல கேக்கும் அது விஷயமா உள்ளே சத்தம் அதனால இது உள்ளே கேட்கிறார் காது மூடிக்கிட்டா ஒரு சத்தம் கேட்கும் மைன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படி குளிர்ஷம் கேட்கணும் காதுக்கு அதேபோல அன்னாதிகளே உண்ணும்போது அலால் குளிர்ச்சியை அறிதல் அன்னம் முதலியவற்றை புசிக்கின்ற காலத்தில் துவக்கந்திரி ஏற்றால் உஷ்ணம் முதலிய பரிசங்களை அறிதலும் துவக்கந்திரி வெளி மட்டும் பரிசம் இல்லை சூடு சீதலம் வலி என்ன பரிசெல்லாம் தெரியும் அப்படிங்க விழி மூடின் மெத்தும் அக இருள் அறியும் கண்களை மூடிய விடத்து நெருங்கிய கண்ணு முடிக்க உட்காராஜிகளில் விளங்கும் சுவை கந்தம் அறிதல் முறையே ஆகும் ஏப்பமிடுதல் வாந்தி பண்ணுதலில் உள்ளே விளங்குகின்ற சுவையினையும் வாசனையையும் ஒரு சிங்கவேந்திரியமும் கிராலேந்திரியமும் அறிவதாகும் வாந்தி வரும்போது உள்ளே அந்த புளிப்பு கசப்பு தோல்ப்பு இனிப்பு எல்லாமே வெளிப்படும் உள்ளே தெரிஞ்சுக்கணும் அப்புறம் உள்ளே இருக்கிற வாசனையும் கிரகம் உள்ள இந்திரியம் செயல்படுகின்றன என்பதை சாஸ்திரத்தில் விளக்கமா சொல்றான் உரைத்தல் நடத்தல்ழங்கல் விடல் ஆனந்தித்தல் என கர்மசாதனமாக வைத்த வாக்கு பாணி பாதம் பாயிறு உபத்த வேண்டும் கர்மேந்திரியனின் வியாபாரங்கள் உரைத்தால் நடத்தல் வழங்கல் விடல் ஆனந்தித்தல் எனாரி வசனித்தல் கவனாகவனம் ஏற்றல் இடுதல் மனதளங்களை கழித்தல் ஆனந்த அடைதல் என்று நீ அறிய கணவாய் ஆக கர்மேந்திரங்கள் யானேந்திரங்களை பத்தி இந்த பாட்டுக்களை அடுத்த பாட்டுல தெய்வங்களை அங்கி மகாபதி இரவியுடன் மிருத்தியோ பிரஜாபதி தெய்வம் வாய் முதலாம் கோலகை கடானம் இங்கி உட்கரணம் இருவகை இந்தியம் என்ன வரும் பதினான்கும் அத்தியான் தங்கும் இவற்றொரு விடயம் ஆதி பௌதிகமாம் அந்த அங்கி மகபதி இரவி உடன் நிறுத்தி பிரஜாபதி தெய்வம் வாக்கிற்கு அக்னியும் பாணிக்குந்திரனும் பாயத்திற்கு சூரிய பகவானும் பாய்விற்கு யமனும் உபத்தத்திற்கு பிரஜாபத்தியம் தெய்வங்களாம் வாய் முதலாம் கோலகைகள் தானம் அக்கர்மேந்திரியங்களுக்கு வாக்கிற்கு வாயும் பாயத்திற்கு காலும் பாணிக்கு கையும் பாய்விற்கு குதமும் உபத்தத்திற்கு குய்யமும் தானங்களாம் உள்ள இந்திரியங்களுக்கு தோளை சேலத்தை உள்ள இடங்கள் சொல்றது இப்போ இங்கு இவையுள் உள்கரணம் இருவகை இந்திரியம் குலதேகமாகிய இவடத்திருக்கும் அந்த கரணம் இல்லைய இவற்றுள் ஆக்கரணங்கள் அந்த கரணம் நான்கும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் ஆகிய பத்தும் இருவகை புறக்கரணங்கள் ஆம் அந்த கரணம் இருக்க அது ஆக்கரணம் பேரு கரும புறக்கணும் அத்தியாத்தம் ஆதிபௌத்தை பற்றி விளக்கிறார் என்று கூறப்படுகின்றும் அத்தியான்மீகமாம் தங்கும் இவற்று ஒரு இடயம் ஆதி பௌதிகமாம் இவற்றினுள் தங்கியுள்ள இந்திரியங்களுக்குள்ள சப்தமிக விஷயங்கள் ஆதி பௌதிகம் தகம் அதி தேவதை ஆதி தெய்வீகம் ஆம் தகவுற்ற அதி தேவதைகள் ஆதி தெய்வீகமும் பொங்கவரே விராட்பொழருக்கு இந்த மூணும் எதோடு சம்பந்தப்பட்டதுன்னு விளக்கிறார் இவ் அதி தேவதைகளே நமக்கு எப்படி இந்திரியங்களும் இருக்கிறனாவோ அப்படி சூழசிமானி ஆகிய ஒரு ஆட்டுக்கு அது பொன் கற்பருக்கு மெய் இந்திரியங்களில் இரண்டிய கற்பருக்கு சரீரமாம் இரண்டியற்பனருக்கு சூட்சமா இருக்கிறது அது அந்தரியாமியாக்கு மறைப்பாம் அது சேரும் சமஷ்டி அஞ்ஞானமாம் சமஷ்டி அஞ்ஞானம்னா காரணசீரம் அர்த்தம் காரணசீரமா இருக்கிறது இப்போது அந்த மூன்றை விளக்கிறார் அத்தியான்மிகா தெய்வத்தை ஆத்மாவை ஆசிரியத்துள்ள தூள சரீர தூள சூட்சங்கள் அத்தியான் ஆத்மானது வேறாய் சச்சுவாதி இந்திரியங்களுக்கு விஷயமாவது மூன்றாம் ஆத்மானது சரீராதி சங்காதங்களுக்கு வேறாய் சற்று முதல் இந்திரியங்களுக்கு விஷயமாக இருப்பது அத்தியான்மிகிறது அதனால வரக்கூடிய துக்கங்கள் முத்தாபங்கள் பிரார்த்தங்களால வரும் இச்சா பிரார்த்தம் அனிச்சா பிரார்த்தம் பறைச்சா பிரார்த்தம் என்று என்பது தெரிஞ்சுக்கணும் தனியடைந்து பிராணனு இசுவாசமற்றுமாணன் குதத்தின் முற்று சென்றொழிய மலஜலங்கள் ஒளித்தலுறும் சமானன் அன்னனரசம் ஒரு பனைத்தும்பகுக்கும் என்றுமுதான களமுற்றுக்காரும்புரியும் இருந்தங்கும் யானன் பறிக்கும் உடம்பை கொன்றுதலேநாகனும் சோம்பாய்தல்விழைக்கும் ஊர் மண் ஆள்விக்கல் ஒழு தேலவாம் என்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வாயுக்கள் பிராணாதி வாயுக்கள் சொன்னாரு அதோட கூர்மன் முதலான வாயுக்கள் சொன்னார் அந்த வாயுக்கள் போது என்ன தொடரில் செய்கிறது என்பதை பாட்ட சொல்றன் இதயம் தினையடைந்து நின்று பிராணாதி ஐந்தினில் பிராண வாயுவானது ஹதயஸ்தானத்தைச் சேர்ந்து நின்று துவக்கேந்திரியத்தால் அறியாமல் உஸ்வாச நிஸ்வாசமே இயற்றும் தூல வாயுக்களை உள்ளில் இழுப்பதும் வெளியில் தள்ளுவதுமான உஸ்வாச நிஸ்வாசத்தை செய்யும் அதாவது இந்த காற்று தூள பஞ்சபூத காற்று உள்ளே இருக்கிறது உஷாசி சூட்சபூர் வஞ்சன்ற காற்று வாயின் அம்சம் அது அது இருதயத்தில் இருந்து நாசிகாது பர்ந்தம் வெளியில் அப்புறம் அங்கிருந்து மீண்டும் போகும் போகும்போது இந்த காலத்தில் உள்ள போயிடும் தள்ளும் போய் வெளியே வந்துடும் அதே இந்த காலத்தில் உள்ள போறது வெளியே வரது சேக்களில் பொம்படிக்கிறாங்க பாருங்க எழுத்தா காத்து உள்ள போயிரும் அடிச்சா வெளியே போயிடும் அப்படி போல இது உள்ள போல வெள போது அதுதான் பிராணவாயுன்னு போயிருக்கு இந்த காத்துக்கு பிராணவாயு இல்ல இந்த காத்து தூளை காத்துக்கு இல்ல சூட்சபூ வாயு இருக்கு அதுதான் பிராணவாயுன்னு அது தொழில் என்ன உள்ளிருந்து மூக்கு வரிகிருந்து இருதயஸ்தானத்துக்கு போயிடும் அங்கிருந்து வரும்போது உள்ளர்கள் காத்து அள்ளிக்கிட்டே வந்துரும் ரொம்ப உள்ள போன இப்ப அப்படி அது யாரும் செய்யும் அதாவது விஸ்வாசம் விஸ்வாசம் என்னவரும் பதினான்கும் அத்தியான்மீகமும் அபானன் குதத்தில் ஊற்று மலஜலங்கை சென்று ஒழிய ஒழித்தல் வரும் அபான வாயுவானது குதஸ்தானத்தில் இருந்து மலமூத்திரங்களில் வெளியே செல்லும்படியாக